வணக்கம் செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு நெற்றினையின் பொது அறிவிப்பு குவியலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சிறு புள்ளி என்பது வாகன திருட்டை குறைப்பதற்கான தொழில்நுட்பமாகும் இரண்டு பழங்குடியின நிலப்பட ஏட்டை முதல் முறையாக வெளியிட்டுள்ள ஒரிஷா மாநிலம் மூன்று சமீபத்தில் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டில் செய்திகளில் வெளியான சஃபர் என்பது காற்றின் தரம் மற்றும் வானிலை முன் அறிவிப்பு அமைப்பை குறிக்கின்றது நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் உலக அடிமைகள் குறியீட்டின்படி நவீன அதிக அடிமைகளை கொண்டுள்ள நாடு வடகொரியா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஒரு குழந்தையின் உடல் வளர்ச்சி பள்ளி பருவம் முதல் குமரப்பருவம் தொடங்கும் வரை எவ்வாறு உள்ளது இரண்டு உடலில் உள்ள எந்த நியூரான் மிக நீளமானது மூன்று தைராக்சின் குறைபாட்டால் ஏற்படும் உடல் குறைபாடு எது நான்கு குழந்தைகளின் வளர்ச்சி அதாவது குழந்தைகளின் வளர்ச்சி குறைபாட்டால் குழந்தைகளின் வளர்ச்சி குறைபாடுகள் எதனால் ஏற்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி